அவர்களிடம் கேட்டேன் அப்போது வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை நீர் அனுப்பி வைத்து அது மிருகங்களை கொண்டு விடுமானால் அதை நீர் சாப்பிடும் வேட்டை நாய் வேட்டையாடப்பட்ட மிருகத்திலிருந்து சாப்பிட்டு இருக்குமானால் அதை நீர் சாப்பிடக்கூடாது காரணம் அது தனக்காகவே பிடித்தது என்று கூறினார்கள் அப்போது நான் எனது நாயை அனுப்பி வைக்கிறேன் ஆனால் வேட்டையாடும் இடத்தில் அதோடு வேறொரு நாயையும் காண்கிறேன் இந்நிலையில் என்ன செய்வது என்று கேட்டேன் அப்படியானால் அதை நீர் சாப்பிடக்கூடாது நீர் உமது நாய்க்குத்தான் விஸ்மி சொல்லி அனுப்பி வைத்தீரே தவிர வேறு நாய்க்கு நீர் விஸ்மி சொல்லவில்லை ஏன நபி சொல்லும வலிக் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள்